اشهد ان محمدن عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه لا تخافوا ولا تحزنوا ابشروا بالجنه التي كنتم تعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره صدق الله கல்லியக்கும் மதிப்புக்கும் சகோதரர்களே பெரியார்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹு تعالی துனியாவுடைய வாழ்க்கையில் மனிதன் கேட்பதையும் கொடுக்கின்றான் கேட்டதற்கு மாற்றமாகவும் கொடுக்கின்றான் மனிதர்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் இவ்வுலகில் கொடுப்பதில்லை அல்லாஹ் கேட்கக்கூடிய எதையுமே ாமல் இருப்பதமில்லை அல்லாஹுத் ஆலா இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடியவைகளில் சிலதை தருகிறான் சிலதை தராமல் அல்லாஹு தாலா ஒரு துவா கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் உடனடியாக அபூ செய்கிறார்கள் ஒரு துவா கேட்கும் பொழுது அல்லா அதை சற்று தாமதித்து கபூல் செய்கிறார் நிறைவேற்றி அல்லாஹ் கேட்டதற்கு நேர் மாற்றமான உண்டை தருகிறான் துவா கேட்டதற்கு அல்லஹ் தராமல் இருந்து விட்டு நாளை மறுமையில் கேமத்தில் அல்லாஹ் இதை தர காத்து கொண்டிருக்கிறான் என்பதாக ஹதரத் முகமது சல்லாஹி வசல்லம் அவர்கள் உடைய வாழ்க்கை மூலமாக நாம் இதை அறியக்கூடியதாக இருக்கிறது சில விஷயங்கள் நாம் கேட்டவுடன் கிடைக்கின்றது சில விஷயங்கள் கேட்டதை அல்லாஹ் தாமதித்து தருகிறான் சில விஷயங்களை அல்லாஹு தாலா கேட்டதற்கே அதை அனுகவைத்து தருகிறான் சிலதை கேட்டதற்கு மாற்றமாக தடுக்கிறான் சிலதை அல்லாஹாலா தராமல் தடுக்கிறார் இந்த நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் பேசக்கூடியவர் எப்படி வசதி உள்ளவர் அது அல்லாவுக்குள்ள ஒரு பிரச்சினை அல்ல அல்லாவுடைய அடியார்கள் யாராக இருந்தால் களிமா சொல்லை ஈமானை பெற்ற நல்லதுல முன்வைக்கும் பொழுது அவருக்கு நலவாக இருக்கும் பொழுது உடனடியாக கொடுத்த நபியாக இருந்தாலும் சரியா இல்லை இவளுக்கு நல்லது இல்லை அது அல்லா தலா கொஞ்சம் தாமதிச்சு சில நேரம் நான் கேட்பது அல்லா இடத்துல மன்றாடி அல்லது கண்ணீர் வடித்து கேட்க வேண்டியிருக்கும் அல்லாஹு தாலா அதையும் கண்ணீரை வடிக்கவே தல்லா தால கொடுத்தான் சில சந்தர்ப்பத்தில் கேட்டதற்கு மாற்றமான ஒன்றை அல்லாஹு தாலா தருகிறான் நம்பிவார்கள் அல்லா இடத்தில் கேட்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தான் உடனடியாக அல்ல பல காலத்துக்கு பிறகு கொடுத்தான் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை எண்பது வயதுக்கு பிறகுதான் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை கொடுத்தார் அவர் கேட்டவுடனே அவர்களுடைய வாலிபத்திலே அல்லாஹ் கொடுத்துட்டான் என்பதல்ல அல்லா இந்த முதிர்வுலா எனக்கு இந்த குழந்தை கிடைக்கப் போகிறது என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தான் தாமதிக்கு செய்கிறான் யாக்கு அலிகி அவர்கள் தன்னுடைய மகன் யூசுஃபை எழுந்து விட்டார்கள் கிடத்தில் போட்டு விட்டார்கள் அல்ல கண்ணீர் வடித்து கண் பார்வையை இழந்து விட்டார்கள் அல்லாஹ் கொடுத்தான் கண்ணையும் கொடுத்தான் மகனையும் அவருடைய தாய் ஒரு ஆம்பளை வேணும் என்று அல்லா கிட்ட துவா செய்த அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தான் பொம்பளை புள்ளையே மாற்றமாக எங்களுடைய விசுவாசம் வர வேண்டும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நாம் கேட்பது கிடைக்கும் கிடைக்காமலும் இருக்கு அல்லாயிடத்தில் எதையும் கேட்டுட்டு நாம் நஷ்டவாதிகள் ஆக முடியாது அல்லா இடத்தில் எதையும் கேட்டோம் நிச்சயமாக அல்லா அதுக்குரியத தரவே செய்வான் என்ற நம்பிக்கை நிச்சயமாக அல்ல தர செய்வான் தயவு செய்து நாம் இந்த விடயத்தை உள்ளத்தில் பதிவை சந்தர்ப்பத்திலையும் தராம இருக்கிறிய வார்த்தை நான் எவ்வளவு கேட்டு நீ தராம இருக்கிறியே என்று அல்லா கிட்ட சொன்னா அல்லா சொல்லுவானாம் உனக்கு என்கிட்ட நம்பிக்கை இல்லை உனக்கு நான் தரப்போறதும் இல்லை இந்த சபையில் உள்ள எந்த ஒரு தாயும் அல்லா கிட்ட கேட்காம இருக்க மாட்டாங்க நாங்க ஒரு பெரிய பாவியும் அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் கண்ணீர் வடிச்சு அல்லா கிட்ட கேட்டுவாங்க பாவம் சில அந்த சூழலின் காரணத்தினால் அந்த பாவத்திலிருந்து விடுவிச்சு கொள்ள ஏனாமல் இருக்கு ஆனால் யாராக இருந்தாலும் அடியான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறான் இத விளங்க வைக்கிறதுக்கு எல்லாம் எவருக்கு குரானு தந்திருக்கிறான் இதை விளங்க வைக்கிறதுக்கு எல்லாம் குரானில் நவிமார்களுடைய வரலாறுகளை அல்லா பதிவு செய்திருக்கிறார் மூசா அலைடைய தாய் அல்ல அவர்களுக்கு ஒரு ஆண் கொடுத்தான் மூசாவன் ஒரு குழந்தையாக கொடுத்தான் ஒரு சோதனை ஏற்படுத்தினார் குழந்தைகள் எல்லாம் அழைச்சு கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் இவர்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு நதியில போடுங்க போடுங்க நாங்களுக்கு திருப்பி தருவோம் ஐவலை சலாத்துடைய மனைவி மரியம் நீ என்ன குழந்தையை பற்ற எடுத்துட்டா உனக்கு உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் தந்தையர்கள் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருந்தாங்க நீ எப்படி ஒரு ஆணுடைய உறவில்லாம எப்படி குழந்தையை பெற்றெடுத்தே அந்த தாய்க்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தாயுடைய விசுவாசம் நம்பிக்கை அல்லாவின் மீது அதிகரிக்கும் உலகத்தில் இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் உள்ள சோதனைக்கு மிக பிரதானமான காரணம் உம்முல் அம்ரா நோய்களின் தாய் என்று சொல்லலாம் எல்லா நோய்களுக்கும் இன்னைக்கு பயம் என்று சொன்ன cancer? எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணேனும் அதுக்கு மருந்துகள் மாற்று வழிகள் இருக்குது ஆனா இதே தீராத நோய் முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு நோய்தான் அல்லாஹோடையில் இருக்கக்கூடிய நம்பிக்கையில பலகிரும் சில நம்பிக்கையே இல்லை அல்லாவோட நம்பிக்கை எந்த ரப்ப நாங்க தொழுகையில எல்லாருக்கும் பாடம் என்ன ஓதுறது சூரத்து ஒரு சின்ன பிள்ளையும் சூரத்தில் பாத்திகா தெரியாம இந்த நாட்டில இருக்கும் என்பது எனக்குண்டா சொல்றதுக்கு இல்ல அப்படி யாரும் இருந்தா குழந்தைகளோ பெண்களோ முதியவர்களோ அவர்கள் கட்டாயம் சொல்கிறார்கள் சொல்கிறோம் வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் வணங்குறோம் எல்லா இடத்துல உதவி உதவி செய்யக்கூடியவன் அல்லஹ் பாதுகாக்கக்கூடியவன் அல்லஹ் கஷ்டம் வந்தா நீக்கக்கூடியவன் அல்லஹ் பிரச்சனை வந்தா தீர்க்கக்கூடியவன் அல்ல அந்த அல்லா உடனடியாக செய்வான் தாய்மார்களே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நல்ல உள்ளத்துல பதிய வைங்க திரும்ப திரும்ப இதை மீட்டிக்கோங்க இதை ஞாபகம் வைத்துக்கோங்க இதுதான் அடிப்படை எப்பொழுதுமே வா கேக்கிறதுக்கு முன்பு அல்லா கிட்ட கேட்கறதுக்கு முன்பு நம்பிக்கை வச்சுக்கோங்க அல்லாஹ் எனக்கு தருவான் எதை கேட்கிறேன் என்றத முதலாவது பாருங்க நான் கிட்ட எதை கேட்கிறேன் அல்ல கிட்ட ஒரு தவறான காரியத்தை கேட்கக்கூடாது ஒரு பாவத்தை அல்லா கிட்ட எனக்கு ஒரு பாவத்தை செய்யறதுக்கு பாக்கியத்து ஒரு சகோதரர் அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது நான் போயிட்டு தவா செஞ்சு அல்லா கிட்ட துவா செஞ்சு இருக்கிறேன் ஒரு பாவத்தை அந்த பாவ சரிவரண மாதிரி இருக்குது பெரிய திண்டாக்கத்தில் இருக்கிறேன் சொல்ற ஒரு தவறு பாவத்தை அல்லாயிட்ட அவருக்கு இப்பதான் சொல்ல கூட விளங்குனேன் நான் ஒரு பாவத்தை கேட்டிருக்கேன் பெரும் பாவத்தை கேட்டிருக்கிறார் அல்லாயிட்ட அது அவருக்கு மனசுல பட அதுக்காக தவால் செஞ்சு கேட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லும் பொழுதுனாலும் அவருக்கு சொன்ன நீங்க பெரும் பாவத்தை அல்லாயிட்ட கேட்டிருக்கிறேன் இன்னைக்கு சரி வருது சரி வாழ் ஒரு பெரிய சோழ குட்டப்பட்ட பிறகும் அவர்கள் அல்லாவை மறந்து வாழும் பொழுது அவர்களுக்கு தண்டிப்போம் அல்ல சொல்லவில்லை அவர்களுக்கு எல்லா கதவுகளையும் திறந்து கொடுப்போம் எல்லா கதவுகளையும் தெரிந்து கொடுப்போம் இதனால் எல்லா இடத்துல கேக்கும் பொழுதே நான் நலவை கேட்கிறேனா நான் பாவத்தை கேட்கிறேனா நான் சரியா கேட்கிறேனா முதலாவது எதுக்கு கேட்கிறேன் என்னது கேட்கணும் என்ன வாழ்க்கை நிம்மதியாக இருக்காதுவா இந்த துமாவம் எல்லாரும் பாடமாக போங்க குறைஞ்சது கருத்து கேள்வி என்று அல்லா கிட்ட கேட்கிறோம் அல்லாரும் கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்புல போடப்படும் பொழுது எப்படி அவர்களுக்கு இருக்கிறீங்க போனிகள் இருக்கிறீங்க நீங்க கொஞ்சம் பண்ணி பாருங்க சை செய்யறது பெண்கள் அமைதியாக நடப்பாங்க அந்த நேரத்தில் அலி சலாம் அவர்களோட தனிமையில இருந்தாங்க இஸ்மாயில் அலித்தோட தனிமையில் இருக்கிறாங்க இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை விட்டுட்டு போக கூடிய அந்த தாய் அல்லாவுடைய கட்டளை படி விட்டு போகிறேன் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை உங்களோட எங்கள நம்பிக்கையில வரணும் அவர்களுடைய கால்பட்ட தண்ணீர் இன்று அல்லா உலகம் எல்லாம் கூடிய கனடாவும் அமெரிக்காவையும் டச் பண்ணக்கூடிய அந்த தண்ணீர் ஒரு நிமிஷத்து ஒரு செகண்டுக்கு இல்ல இந்த கிணத்திலிருந்து வெளியாகிற தண்ணீர் அல்லோஷனாக எதுக்காக குடிக்கிறோமோ அதுக்கல்லாம் ஆக்கி வைக்கிறேன் அதனால கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்களே கல்லு தலையில வந்து விழப்போகுது போகுது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கட்டி தாயா அல்லா கேட்டான் இந்த நோய் இதை சீர்திருத்த முயற்சி எடுப்போம் இதை கொண்டுதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலாக சிறந்த பெண்மணிகள் நாலு பேர் ஒன்று யார் மரியம் பின் தம்ரான் ஹதீஜா பின் துவைலித் பின் முகம்மத் நர்சல்லா அலி வசல்லம் நாலு பெண்களை உலகத்தில் பாராட்டியிருக்கிறாங்க சொன்னாங்க இந்த பேச்சுடைய நோக்கம் எப்படி வேர்ல் ரெக்கார்டு சாதிச்சு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதனைகள் புரிந்து சில விஷயங்களை செய்த போல நாங்க நீங்க அல்லா கிட்ட சாதனை புரிந்த தாய்மார்களாக மாற வேண்டும் அவர்கள் மிக அழகான நன்மாராயம் சொல்லியிருக்காங்க உலகத்துல ஆக சிறந்த நாலு பெண்மணிகள் அதுல ஒன்று சொன்னாங்க மரியம் இம்ரானுடைய மகள் ஆசியா பிராவுடைய மனைவிடைய மனைவி மகள்த்திமா நபியுடைய பெற்றார்கள் உலகத்திலத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்துல இந்த அளவுக்கு உயர்வை கொடுத்தான் ஆட்சி அல்ல பணம் அல்ல செல்வாக்கு அல்ல அதிகாரம் அல்ல அவர்களுடைய பொருள் அல்ல அவர்களுடைய வசதி வாய்ப்பு அல்ல சகோதரர்களே அந்த மறையமலை அவர்கள எல்லாருமே குறை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில இருந்த நம்பிக்கை தான் அல்லாவிடத்தில் இவ்வளவு உயர்ந்த இடத்தை கொழந்து சேர்த்தது அவர்களுக்கு பொறுமை அவர்களுக்கு கருணை அவர்களுக்கு அமைதி அவர்களுக்கு நிதானம் அவர்கள் அல்லாஹோட இருந்த விசுவாசம் அது அவர்களை உயர்த்தியது அல்லாஹு தாலா அந்த பெண் அவர் கல்லு தலையில போடப்படக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி எல்லா இடத்துல வந்து உழப்போகுது உயிர் போகுது என்று தெரியும் ஆனா அந்த பெண் அந்த நேரத்தில் என்ன சொல்றா எனக்கு சொற்கட்ட கட்டுதாயம் இத மக்கால் இருந்து ஜித்தால இருந்து மக்காக்கு போகும் பாதையில பல இடங்கள்ல இந்த துவாக எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த விசுவாசம் எங்கட உள்ளத்துல சகோதரிகளை தாய்மார்களை வர வேண்டும் நாம் அல்லா இடத்துல மன்றாடனும் அல்லாஹும் அன்புள்ளதாக நகை மீது சரியான அன்பு எனக்கு நல்ல சாரியின் மீது அன்பு எனக்கு நல்ல உடுப்பின் மீது அன்பு எனக்கு நல்ல நல்ல வீட்டு பாவனைகள் மீது நல்ல அன்பும் யல்லா சொத்து செல்வத்தின் மீது அன்பும் குழந்தை மீது அன்பு கணவன் மீது அன்பும் யல்லா எனக்கு தாய் மீது அன்பும் குடும்பத்தின் மீது அன்பும் உள்ளம் அங்க அலங்கரிக்கிறோம் மேலுக்கு நகைகள் அலங்கரிக்கிறோம் எங்களுடைய அழகுக்கு எங்களுடைய நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்களுடைய பாதுகாப்புக்கு உள்ளத்துக்கு என்ன வைத்திருக்கிறோம் என்றே அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹு இடத்தில் கேட்டார்கள் என்ற அந்த எண்ணத்தை விட்டு எங்களை அப்புறப்படுத்துவாராக என்றே நபியவர்கள் மன்றாடி இருக்கிறார்கள் ஆக தாய்மார்களே தாய்மார்கள் என்று சொல்லும் பொழுது இஸ்லாம் மிக முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது ஒரு தாயுடைய காலுக்கு கீழே தான் ஒரு குழந்தைக்கு சொர்க்கம் என்று வர்ணிக்கிறது ஒரு தாய் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அன்பு கருணையுடன் நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கிறது தாயுடைய துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது தாயை மதித்து நடந்தவர்களுக்கு அல்லாஹ் மிக உயர்ந்த ஸ்தானங்களை கொடுப்பான் என்பதையும் நம்முடைய தீன் நமக்கு முன்ன முன்வைத்திருக்கிறது அலைவசல்ல சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்துலதான் அவர்களுடைய தாயான ஆமினா அவர்கள் உம்மு ஐமன் அவர்களுடன் இருந்தார்கள் உம்மு ஐமன் என்ற வளர்ப்பு தாய் அவர்கள் நபி பக்கத்தில் இருக்க அந்த தாயுடைய ரூஹ் பெரிய அவர்களை அடக்கம் செய்த அந்த நபி அவர்களுடைய சிறு வயதில் அந்த கண் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தனர் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தாய்மார்களை மதித்து நடக்குமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள் கனிமானவர்களை சகோதரிகளை சகோதரிகளை தாய்மார்களே நாம் ஒரு நபி பெற்றதும் தாயுடைய நல்லவர்களும் வளர்ந்திருக்கிறார்கள் தாயுடைய அழகுக்குள்ளதான் தீவர்களும் இந்த சமூகத்துக்கு உருவாக இருக்கிறார்கள் ஒரு தாய் ஒரு சகோதரி ஒரு மனைவி ஒரு ஒரு ஒரு பெண் தாயாக ஒரு பெண் மகளாக ஒரு பெண் சகோதரியாக ஒரு பெண் மனைவியாக ஒவ்வொரு கட்டத்தில் அந்த பெண்ணுடைய பொறுப்பும் அந்த பெண்ணுடைய கடமையும் அந்த பெண்ணுடைய அணுகுமுறையும் வித்தியாசமாகிறது மகளாக இருக்கும் பொழுதே அதை மகளுடைய ஸ்தானத்தை பெறுகிறது மனைவியாக இருக்கும் பொழுதே அதுக்கு வேறொரு ரோல் உருவாகிறது தாயாக இருக்கும் பொழுது அந்த தாயுடைய அந்த அன்பும் கர்மையும் பாசமும் அது வேறொரு உருவத்தை தருகிறது அதே நேரத்தில் ஒரு சகோதரியாக இருக்கும் பொழுது அங்கு வித்தியாசமான ஒரு உறவை ஏற்படுத்துகிறது அல்லா ஒரு இந்த நான்கு அடிப்படைகளை மயானம் செய்திருக்கிறார் நவிவார்களுடைய வாழ்க்கை மூலமாக இதை தெளிவுபடுத்திருக்கிறார் ஹதரத் மரியாதை அவர்களுடைய சகோதரி அந்த தாயுடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மூசாலை மகள் மூலமாக அவருடைய தாயின் அந்த சகோதரி மூலமாக ஸ்வேபலை சிலாவுடைய அந்த அந்த குமரகள் மூலமாக அல்லாஹு தாலா ஷேபிஸ்லாத்துக்கு விளங்க வைக்கிறார் ஷேபிஸ்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெண்கள் எப்படி தண்ணீர் எடுக்க போனார்கள் என்ற அந்த நிகழ்வை அல்லாஹ் குர் ஆணில் சொல்லி காண்பிக்கிறார் ஆட்டுக்கு எப்படி தண்ணீர் கொடுத்தார்கள் என்பதை அல்லாஹு தாலா அழகாக எடுத்து காண்பிக்கிறார் ஒரு மகளாக இருக்கும் இந்த மகளுடைய அந்த பொறுப்பெண் என்பதை அங்கு அல்லாஹ் கோடித்து காண்கிறார் மனைவியாகும் பொழுதே இந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண் பல நிகழ்வுகள் மூலமாக சொல்லி காண்பிக்கிறது மனைவியா அது யாருடைய மனைவி அது பல் அம்பின் மனைவி அது லூத் அலை சலாமுடைய மனைவி அது மனைவியா யாருடைய மனைவி அது நூ அலை சலாமுடைய மனைவி மனைவியா அது யாருடைய மனைவி அது ஸ்வேவலை சிலாத்துடைய மனைவி மனைவியா அது யாருடைய மனைவி அலை சலாத்துடைய மனைவி நபிவார்களுடைய மனைவார்களை பற்றி அல்லாஹு அக்பர் அவர்கள் ஓடுவது போல அவரும் சேர்ந்து கொள்கிறார் கணவனுக்கு ஒரு கஷ்டம் அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் எடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் ஐவரை அவர்களுடைய அந்த மனைவி கணவனோடு சேர்ந்து கணவனுக்கு நோய் ஏற்பட்ட காலத்தில் உறுதியாக திடமாக நம்பிக்கையாக விசுவாசத்துடன் கன்னியானவர்களே அல்லா சுவான அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் உற்சாகத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்தார் ஐயா அலை அவர்களுக்கு நோயற்பட்டது ஒரு வருஷம் மூணு வருஷம் குரானில் அல்லா அந்த பெண்ணை பாராட்டுகிறார் குரானில் அல்லாஹு ஆண்களுக்கு சூரத் என்று சொல்கிறார் தாய்மார்களே மூணு சூறாக்களை நீங்கள் உலமாக்கள் மூலமாக படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் சூரத்துல் நிசா சூரத்து பெண்களுக்கு அடிப்படைகளை அல்லா விளங்க வைத்திருக்கிறார் பெண்களுடைய பொறுப்புகளை பெண்களுடைய நிர்வாகத்தை பெண்களுடைய பங்களிப்பை பெண்களுடைய திறமையை பெண்களுடைய நுணுக்கத்தை அல்லா பயணம் செய்கிறார் அல்லாஹ் சுஹா إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات إن ري پت وغيانة آنقل ودي يتنوئي قليم پنقل ودي يتنوئي سورة الأحزاب نبت مونا وده سورة تل ترند نبت مونا وده آيات كافر اخم اللہ تعالى يدي بحال شکران إبادة پنقل ودي يتنوئي قليم إن ريسو تلان هدنال ألفتل تير پتل پت پنقل إن ريسو تلان கொஞ்சம் ஒரு நான் ஒரு சின்ன உதாரணம் cricket இந்த ஒரு அல்போபிக்கல் ஆர்டர்ல இந்த A for எடுத்து நீங்க கடைசி வரைக்கும் போனீங்கன்னா எதிலுமே பெண்கள் ஈடுபடாமல் இல்லை முஸ்லிம் ஆக இருக்கலாம் காபிராக இருக்கலாம் காபிரும் காபிர்களும் பியூட்டிகளாக முஸ்லிம்களும் பியூட்டிகளாக எதுல போறதுன்றே தெரியாது எங்க பெண்கள் எதுல முன்னேறி வரணும் அவர்களுடைய வீட்டுக்கு நவியோகம் போனாங்க அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுறதுக்கு ஏதும் இருக்குதா என்று கேட்ட அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை யார் அசூல் சாப்பிட இருக்குது வந்தீட் வந்திருக்கு சாப்பிடுறத இந்த இந்த பெண்ணுக்கு இது வந்தது இந்த தெரியும் வந்தாங்கன்றதுக்காக வேண்டி தூக்கி கொடுக்கல ஒரு கேள்வியே முன் வச்சலா இந்த பெண்ணுடைய ஒரு கேள்வி நூற்று கணக்கான சட்டங்கள் உருவாகிடுச்சு கை மாறி எனக்கு வந்தா இது ஹதியா பெண் நேர்ச்சி வைக்கிறது கல்யாணம் போயிட்டா கணவனுக்கு இந்த தொழில் சரி வந்துட்டா நான் ஒரு ஆர்டர் இருப்பேன் இது நேர்ச்சை சாப்பிடுறது கூடாது இப்ப வரப்போகுது குர்பான் இப்ப வரப்போகுது அக்கீகா ஒரு பிள்ளை பத்தெடுத்து பிரிக்கிறீங்க பதினஞ்சு அஞ்சு கிலோ மிஸ்கின்களுக்கு ஆனா அது ஒரு நேர்ச்சையுடையதாக மாறும் பொழுது அதை பிரிக்க முடியாது எல்லாமே கொடுக்க யாருக்கு கொடுக்கணும் அதுக்கு தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்கணும் அது வசதி உள்ளவர்களுக்கு கொடுக்க முடியாது தாராளமா கொடுக்கலாம் வந்துச்சு உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு உதவியாவாக வந்துச்சு அதை நீங்க கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை இதுதான் சட்டம் இந்த பெண்ணுடைய கேள்வி அதுக்கு சட்டமாக மாறுது கை மாறும் பொழுது சட்டமாறுகிறது நாங்க அறுக்கும் பொழுது சட்டம் வேற எங்களுக்கு வந்து சேரும் பொழுது சட்டம் வேற அந்த பெண்மணி கேட்ட சொல்ல இருக்கிறது இந்த மாமிசம் என்ன செய்ய தர முடியுமா அது எனக்கு வந்தா கை மாறக்கூட சட்டம் வீட்டுல வேலை செய்ய முஸ்லிம் பெண்மணி நகை எடுத்து நீங்க ஜகாத் கொடுக்கறீங்க அந்த சக்காத்து அந்த வீட்டு பேலக்கார பெண்மணிக்கு தாய் கொடுக்கறாங்க சக்காத்து நாங்க எடுத்துட்டு போங்க அந்த பெண்மணி வீட்டில் போயிட்டு மகளுக்கு வலிமா சாப்பாடு செய்து அல்லது ஒரு விருந்தொண்டு போட்டு அதுல நீங்க வாங்கு அழைக்கிறான் இந்த சாப்பாடை போயிட்டு நான் சாப்பிட முடியுமா என்ற சக்காத்து தானே அவங்களுக்கு கொடுத்து அவங்க இந்த சக்காத்துல தானே சாப்பாடு ஆக்கியிருக்கிறாங்க சாப்பிட முடியுமன்னா தாராளமா சாப்பிட முடியும் மற்ற இமாம சட்டீரா இந்த இந்த பேர் பெண் யார் ஒரு அடிமை பெண் ஆயிஷா நாயகி ரவி அல்லாஹ் அண்ணா முன்னூத்தி சொச்சி திருகம் பணம் கொடுத்து ஒருமையிட்ட பெண்மணி அந்த பெண்ணுக்கு இருந்த நுணுக்கம் கணவன் மனைவிக்கு இடையில ஒத்து வரல ஜெயினவுக்கும் பரீராவுக்கும் இந்த பெண் பரீராவ ஆய்சனாகி உரிமைத்தான பெண்ணுக்கு ரைஸ் வந்தது அவர் சொல்லிட்டா இந்த கணவனோட நான் வாழ இஷ்டம் இல்லை கணவனோ மனைவி மீது மிக அன்புள்ளவர் கணவனுக்கும் மனைவி மீது அன்பு இருக்குது மனைவிக்கும் கணவன் மீது அன்பு இருக்குது இது ஒருவர் ஆயிஷா நாயகின் மீது அன்பு வைத்திருந்தார்கள் ஆயிஷா நாயகி நபியவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள் அன்போ மேலான சகோதரர்களே அல்லாவும் ரசூலும் தீனும் அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாத்துடைய அன்பும் பிரிக்கப்பட வேண்டும் எனக்கு உங்களோட வாழ முடியாது என்று பிரீரா கணவனோ அழகிறார் அப்பா சொல்றாங்க முகேஸ் தெருக்கரில் என்ன நடந்து மனைவி என்னோட வாழ முடியாது வாழ்ந்தா நல்லா இருக்குமே என்று நபி வேண்டுதல் விடுக்கும் பொழுது அந்த பெண்மணி பாருங்க நுணுக்கம் பெண்கள் தாய்மார்களே அல்லா உங்களுக்கு ஒரு தனி சிறப்பை நபிமார்களையும் பெற்றெடுத்திருக்கிறீங்க சாலையானவர்களையும் பெற்றெடுத்திருக்கிறீங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்றிருக்கிறீங்க அதே நேரத்துல சரியான முறைய நீங்க கடைபிடிக்கும் பொழுதே உலகத்துல பெரும் பெரும் சாதனைகளை படைத்திருக்கிறீங்க இந்த முறை தவறக்கூடிய நேரத்துல அல்லாவுக்கு வெறுப்பான கோமான தரத்திரியமானவர்களாக பெண்கள் உலகத்திலாக இருக்கிறார்கள் சொல்கிறார்கள் சிறந்த பெண்மணிகள் இவர்கள் உலகத்திலாக சிறந்த செல்வம் ஒரு சாலிஹான மனைவி என்பதாக ரசூசல்லு அலி வசல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்கிறார்கள் நவியவர்கள் பெண்களுடைய பாராட்டுகிறார்கள் தாயே சேர்ந்து வாழ்ந்தா நபியே நீங்க சொன்ன ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பனா நீங்க யார் இறுதி நபி நீங்க யார் அன்பு நபி நீங்க யார் பாசம் உள்ள நபி உங்களுக்கு பாத்திமாவுடன் அன்பு உங்களுக்கு பரீரா உடனும் அன்பு உங்களுக்கு உம்மு ஐமனுடனும் அன்பு உங்களுக்கு உம்மு அக்காவுடனும் அன்பு உங்களுக்கு உம்மு சுலைவுடனும் அன்பு உங்களுக்கு உடனும் அன்பு நீங்க உலகத்தில் யாரெல்லாம் உங்களுடைய சூழ்ந்திருந்தார்களோ எல்லாம் உங்களுடைய மகள்மாக இருக்கலாம் அது தூரத்தில் உள்ள பின் து கைசாக இருக்கலாம் அதை அதை அழிவது எல்லாருடைய தாய் ஃபாத்திமத்து பின் அசதாக இருக்கலாம் அது உமர்றது எல்லாருடைய சகோதரி பாத்திமத்து பின்வாக இருக்கலாம் இருந்தார்கள் அந்த ரசூ அவர்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி அன்புதான் அந்தமாவுடனும் அதே அன்புதான் அதே நேரத்தில் இம்ரா அப்துல்லா பின் மசூத் அவர்களுடனும் அதே அன்புதான் ஜெயினம் என்று வரக்கூடிய நேரத்தில் நபியவர்களுடைய உள்ளத்தில் அதே அன்புதான் இருந்தது அதனால யார் சிவந்தா எனக்கு தெரியும் பாத்திமாவை நீங்க எப்படி அனுபவிச்சீங்களோ அதே போல நான் ஆயிஷாவுடைய ஒரு அடிமையாக இருந்தாலும் என் மீதும் அன்பு வச்சிருக்கிறீங்க நீங்க சொன்னால் எப்படி தட்ட முடியும் ஆனால் எனக்கு ஒரு தெளிவு தேவை நீங்க எனக்கு கல்யாணம் முடிச்சு வாலு மஸ்ட் கெட் நல்லா இருக்கும் என்று சொல்கிறேன் அப்ப அந்த பெண் மணி சொல்றான் அதை ஏற்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை என்ன நுணுக்கம் தாய்வார்களே இது பரீராவுக்கு மாத்திரம் அல்ல இன்றைக்கு உலகத்தில் அன்றைய அடிமைக்கும் கொடுத்தான் இன்றைய தாய்மார்களுக்கு இது கொடுத்திருக்கிறார் பயன்படுத்தாத குறைதான் அச்சீவ்மெண்ட் பலதையும் சாதிக்கிறோம் அலமது இல்லா நடைபெறுகிறது தொண்ணூத்தி ஆறுல பலத்த சோதனைக்கு வந்து அல்லா தால இந்த மறுமலர்ச்சியாக திரும்ப இந்த மசிது நிர்வாகம் பலருடைய முயற்சி ஒரு அடிப்படையில் நாங்க அடுத்த அடுத்த ஒரு கட்டத்துல எப்படி இத சாதிக்கணும் யோசிக்கணும் அடுத்தது எப்படி சாதிக்கணும்டா இந்த பிரின்சிபலும் இந்த ஊரும் சேர்ந்து இதுலி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்கூலாக மாறணும் அடுத்த முயற்சி பிரச்சனை சாதிக்க முடியும் கொழும்புல போய் பாருங்க அங்க அந்நியர்களுக்கு இருக்கக்கூடிய புத்திஸ்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கக்கூடிய அது இல்லாமேட்ட பெண் தான் பெண்கள் கல்வியையும் முன்னேறுகிறார்கள் ஆண்களும் முன்னேறுகிறார்கள் நேரத்தில் அதுல உணர்வுகள் வித்தியாசம் எங்க ஆண் பெண் கலப்போடு வருகிறதோ அதில் வரக்கூடியதுல சில விஷயத்தை நாங்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இருந்தார்கள் ஜப்பானுக்கு போன நேரத்தில் அங்க நாங்க நகோயால நாங்க தொழுத இடம் அதுக்கு மேல கிளப் கிளப் மேல கிளப் கீழே முசல்லா பள்ளி இல்ல ரெண்டுக்கு ரூம் எடுத்து தொழுறத்துக்குரிய மாறி தலைநகரத்தில் அங்கு போய் பார்த்தா பெண்களுக்கு அங்கு ஒரு கிறிஸ்டியன் சர்ச் மஸ்ஜிது தக்குவா லங்கன் முஸ்லிம் பணம் கொடுத்து வாங்கின மஸ்ஜி எதுவுமே சாதிக்க முடியாது என்பதால் உண்டா இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை ஒரு சிந்தனையை நாம் கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு சாதனையை படைக்க முடியும் நபிமார்கள் நன்மார்களோடு சேர்ந்திருந்த பெண்மணிகள் பல சாதனைகளை புரிந்து பசுசல்லா அலிசல்ல காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் அவர்கள் மூலமாக உதாரணத்தை அல்லாவுடைய பாதையில போய் நான் மரணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உம்மு சுடை உம் ஹராம் உம் வரக்கா என்று கோடைத்துக் கொண்டு போகலாம் அந்த பெண்மணிகளுடைய உள்ளத்தில இந்த துடிப்பு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து என்னுடைய நாலு குமரர்களும் நாளை காலையில் அல்லாவுடைய அடைந்திருக்க வேண்டும் இதுதான் பாடம் அதனால் கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களை எமக்கு இருக்கிறது நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்க இப்படி ஒரு திரையை போடாம எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டாங்க முரளிதரன் எடுத்தார் கடைசியில இதுவரைக்கும் சாதனை படைச்சேன்னா சின்ன பிள்ளை எல்லாருக்கும் தெரியுதா முரளிதரன் தெரியும் தெரியும் சொல்லுங்க எல்லாருக்குமே தெரியும் எயிட் ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் எடுத்த முரளிதரன்டா எல்லாருக்குமே தெரியும் அப்ப நாங்களும் கண்டி முரளிதரனும் கண்டி அந்த முரளிதரன் வந்து பால் வீசும் பொழுது ஆஸ்திரேலியாவில் இந்த கை கொஞ்சம் வளைஞ்சு போகுது என்று அங்க பெரிய சர்ச்சை எழுப்பினாங்க அதுக்கு ஜட்ஜஸ் இருந்து இல்லை கை சரியாக போகுது இது பாலிங் தான் இது த்ரோ இல்லை என்ற ஒரு டிசிஷனுக்கு வந்தாங்க இதே சொல்றா நல்ல படம் இல்லா இருக்கும் ஒரு கிரௌண்ட்ல விளையாடுறதுக்கும் ஒரு சட்டம் இருக்குறதுக்கும் சட்டம் இருக்குறாங்க கண்டில பைன் இத்தனாயிரம் ரூபாய் இங்க சிகரெட் பிடிச்சா நல்லும் டிசிப்ளின் வரணும் கட்டாயம் ஆதரிக்கிறோம் அதுக்கு போல வீசுறதுக்கு ஒரு முறை இருக்குது ரோட்டில் நடக்கிறதுக்கு முறை இருக்கிறது அல்லாத சட்டத்துக்கு ஒரு முறை இல்லையா எங்களுடைய மனவீச்சப்படி ஒன்றை குழுத்தம் அல்லா கூட வீசிடுவான் இதனாலதான் சிலருடைய தொழுக அவனோட முகத்தில் எரியப்படுமான் ரெடி இல்லை நல்லா சொல்றத்துக்கும் ஒரு கண்ணியம் ஒரு உயர்வு ஒரு பாதுகாப்பு இருக்கு டிசிப்ளின கொண்டு வர்றதுக்கே இன்னைக்கு யூனிவர்சிட்டியில எல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டப்படுறாங்க போலீஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மோதல் எத்தனை பேர் காயம் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமான நிலை கனிமன சகோதரிகளை சகோதரிகளை தாய்மார்களே எங்களுக்கு அல்லாத்தாலும் ஸ்ரீலங்கன் பியூட்டி ஆக நான் வேர்ல்ட் பியூட்டியாக வரப்போகிறேன் என்று சாதனை புரியலும் என்றது போல எனக்கு ஹாக்கியில எனக்கு கிரிக்கெட்ல எனக்கு புட்பால் எனக்கு அத்லிக்ஸ்ல நானும் ஒரு சானியா மிர்சாவாக வர்றதுக்கு அப்படி ஆசரிக்க கூடாது நானும் ஒரு உம்மு உறக்கமாக வர்றதுக்கு ஆசரிக்கணும் நானும் ஒரு பரீரவாக வர்றதுக்கு ஆசரிக்கணும் ஒரு அமெரிக்கன் ஒரு அமெரிக்கன் கேர்ல வந்து இந்தியாவுடைய ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போன நேரத்தில் எல்லாரும் எதிர்பார்த்தாங்களா அமெரிக்கன் கேள்வி நல்ல பியூட்டியாக தான் வரும் என்று அந்த உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள பியூட்டி பார்லருக்கு போயிட்டு நல்லா அலங்கரித்து கொண்டு வந்து அவங்கள ரிசெப்சனுக்கு ஆனா இந்த பெண்ணை பார்த்தா இது வித்தியாசமாக வந்திருக்கிறாங்க இஸ்லாமிய ஒழுக்கத்தோடு நம்பிக்கை வரணும் நாங்க யாரும் பொட்டு வைப்போம் நாங்க யாரும் இந்த பௌத்த நாட்டில் இருக்கிறோம் பூத்தட்டை எடுத்துட்டு போவோம் போவோம் யாரும் பூத்தட்டு கொண்டு போக மாட்டோம் தேருக்கு போயிட்டு தேங்காய் எங்களை பொட்ட வைக்க எங்களுடைய கலாச்சாரம் அப்பதான் அல்லாஹுடைய உதவி எனக்கு கிடைக்கும் கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே அல்லாஹ் உங்களுக்கு பெரிய உயர்வு கண்ணியத்தை தந்திருக்கிறான் முதலாவது உங்களோட உள்ளத்துல நம்பிக்கை வரட்டும் து நபீன் மீது அன்பு வரட்டம் மூன்றாவது எமக்கல்லா தந்திருக்க கூடிய இந்த யாரையும் பின்பற்ற தேவையில்லை விஷயத்திலும் எங்க கவனம் வேண்டாம் நாங்க ஒரு சிறந்த முன்மாதிரியான இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய முறையினராக எங்க மொபைல் போனாக இருந்தாலும் எங்களுடைய ஒரு ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதே நல்லதுக்கு பயன்படுத்தப்படுமே தவிர தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட மாட்டார்கள் எடுத்துக் கொள்ளலும் அதுல போயிட்டு யூடியூபுக்கு போயிட்டு உள்ள எல்லா நஜிசையும் பார்க்க முடியும் எங்களுடைய வானியர்கள் அமெரிக்கா கவலைப்படுது அமெரிக்கா இன்றைக்கு துடிக்குது சேர்த்துக் கொள்ளலாம் வரப்போல கனடால நாங்க போயிருந்தோம் லேடிஸ் ஜமாக்கில் அந்த நேரம் சில பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க பன்னெண்டு வயது யாருக்கு தெரியாது உலகம் பதறிக்கொண்டிருக்கிறது அதிகமான நேரம் டிவியில குழந்தைகள் செலுத்தின காரணத்தினால அவங்க படிப்பு அவங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் பாதிப்பாகி கொண்டு போகிறது அதனால நல்லதை கேட்பதற்கு வந்திருக்கிறீர்களோ நீங்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள் எடுத்து நடக்க வேண்டும் தாய்மார்களை அதை கொண்டு அல்லா உங்களுக்கு உயர்வை தருவான் தொழுகையில பேணுதாக இருங்க எல்லா பிரச்சனையையும் தொழுகையை கொண்டு அணுகுங்க எலும்பி உதவு எடுத்துட்டு ரெண்டுட்டு சுபோ தொழுதுக்குள்ள எழுபன்னா அது உங்களுக்கு அல்லாஹோட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது உங்களோட நோம்பு கலாவாக இருந்தா அந்த நோம்பு வியாழன் திங்கள் அல்லது ஏதோ ஒரு நாள்ல கதா செய்யுங்க உங்களுக்கு நோம்பு கதா இல்லை என்றால் நீங்க வியாழனும் அல்லது திங்களும் ஏதோ ஒரு நாள்ல மாதத்துல ஒரு நாள் என்றாலும் நோம்புடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்து காலமான சிக்கர்ல ஏற்படுங்க குரான் ஓதுரத்தை அல்லாவுடைய கலாமாக நினைச்சு ஓதுங்க அல்லாட்ட இதாயத்தை கேட்கிறோம் குரான ஒரு வரி என்றாலும் ஒரு ஒரு பகுதி என்றாலும் குரான் ஓதுர பழக்கத்தை வச்சுக்கோங்க மட்டும் ரமான் சூராசி சூரா தபாரக் இவைகள் எல்லாம் சில சிறப்பு அம்சங்களோட வந்திருக்கிறது அல்லா கிட்ட கேட்கறதுக்கு ஒரு நாளைக்கு பத்து நிமிஷத்தை ஒதுக்குங்க வீட்டுல ஒரு சின்ன இடத்தை வச்சுக்கோங்க அல்லாவோட கேட்கறதுக்கு தாய்மார்களை அந்த இடத்துல போய் உட்காருங்க அந்த நேரம் அடுப்பை பத்தி நினைக்காதீங்க ஸ்டவ் பத்தி நினைக்காதீங்க அந்த நேரம் கிச்சனை பத்தி நினைக்காதீங்க அந்த நேரம் அல்லாவை நினைங்க சட்டிக்கிட்ட நீங்க என்னைய ஊத்துட்டு நேரத்துல அந்த எண்ணெயை வச்சுட்டு அங்க இங்கேயும் போகமாட்டீங்க இப்ப நான் அடுத்த கணம் என்ன செய்யணும் பாலை ஊத்துறதா அல்லது கறிய போடுறதா எப்படி நீங்க அதுல மிச்சம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்களோ எண்ணெயில எண்ணெயை போட்டுட்டு கறியை போட்டுட்டு அலட்சியமாக இருக்க மாட்டீங்க அரிசிய வச்சுங்க பாலை வச்சுங்க பாலை வச்சுட்டு அங்க இங்கேயும் போகமாட்டீங்க பாலை அத அதை கொதிக்க வச்சு அதை நிதானமாக வெளியெடுப்பீங்க இதை போலதான் உங்களுடைய தொழுகையும் உங்களோட திக்கரையும் உங்களோட ஓதலையும் அல்லாக்கு பாலை கொடுக்குறது போல கொடுக்க கொஞ்சமாக கொடுத்தாலும் நிதானமாக கொடுங்க அல்லாஹ் சந்தோஷப்படுவான் இந்த தாய் இந்த மகள் இந்த மனைவி இந்த சகோதரி இப்படி தந்தால் என்றே அல்லா மிகவும் சந்தோஷப்படுவான் அஹமதுலா அல்லாஹு சாலா எம்மை இன்றைய தினம் இந்த சிறப்பான நாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒன்று செய்திருக்கிறோம் ஹஜ்ஜுடைய மாதம் இது தாய்மார்களே இது சுல்காதா உடைய மாதம் இந்த மாதம் தான் அலை வசல்லம் அதிகமான உம்ரா செய்திருக்கிறார்கள் நபியுடைய வாழ்க்கையில ஒரு ஹஜ் வாழ்க்கையில செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த மாதமும் ஒரு சிறப்பான மாதம் இது ஹஜ்ஜுடைய மாதம் என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாஹ் என்னுடன் மிக சந்தோஷம் அடைய வேண்டும் நாங்க கொஞ்சத்தை அல்லாவுக்கு கொடுத்தாலும் டீனேஜ்ல உள்ள கேர்ள்ஸ் இங்க வந்திருப்பீங்கன்னா இங்க யங் ஏஜுல உள்ளவங்க வந்திருப்பீங்க இங்க தாய்மார்களும் வந்து இருக்கிறீங்க எல்லாரும் எடுத்து மறு காதல விட்டுறாமும் என்ன பேசப்பட்டுச்சு அதுல எதை அமலுக்கு எடுக்கலாம் பேசுறது நாங்க சும்மா கூடி கலையிறத்துக்கு அல்ல எங்கட தொழுகையில பேணிதலாக இருக்கணும் எங்கட காத்த கணவன்மார்கள் வியாபாரத்திலிருந்து சரியாக கொடுக்கணும் ஹஜ்ஜு கடமையான நேரத்துல அதை அலட்சியப்படுத்தாம செஞ்சு கொள்ளணும் அதே நேரத்தில் கலாவான நோம்புகளையும் தொழுகைகளையும் பேருதலாக செய்யணும் மற்றவர்களை நோவிக்கிற பழக்கம் அது கொள்ளாததே நாவருக்குறேன் ஆயிஷா நாயகியும் நாக்கு தான் இழுத்தாங்க அபுபக்கர் சித்திக் ரோதியானவர்களும் நாவதான் பிடிச்சு இழுத்தாங்க மிச்சம் லேசானது நாவல மற்றவர்களை நோவிக்கும் விதத்தில் பேசுறது அது யாராக இருந்தாலும் இருக்கலாம் கணவன் மனைவிய நோவிச்சாலும் அல்லவே ஒரு மகன் தாயை நோவிச்சாலும் ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை நோவிச்சாலும் வேளாண் சகோதரர்களே சகோதரிகளே தாய்வார்களே எல்லாமே குற்றமானதுதான் யாரையும் தவறாக பேசுறத எங்களோட வாழ்க்கையில நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும் நல்லதை சிந்திக்கணும் நல்லத பார்க்கணும் கூடிய அளவு மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு பண்பாட எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒன்று தான் நற்குணம் நற்குணம் மிக விருப்பமான ஒன்று தான் அல்லாஹ் நாளை கிராமத்து நாளையில் தரா சொல்ல வைக்கப் என்னுடைய இந்த பயானை நான் முடிக்கப் போகிறேன் இறுதியாக சில விஷயங்களை நான் குறிப்பாக சொல்ல போகிறேன் சகோதரிகளை தாய்வார்களே இன்றைக்கு ஒரு மொபைல் போன்ல இருக்கிற சிம்முடைய அளவுக்கு தெரியும் எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும் இந்த சிம் உள்ளுக்கு எவ்வளவு பெரிய சாதனைகள் புரிய முடியும் என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சின்ன சிம் உள்ளுக்கு இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ பாதுகாக்க முடியும் என்று சொன்னா இதனூடாக இவ்வளவு கனெக்ஷன்கள் எல்லாம் ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் சில சிம்கள் வந்திருக்கு முடியும் இல்ல அந்த ஒரு சிம் தான் அதுல டயலாகும் மேலும் மேலும் அதுல வந்து ஹச் மேலும் அதுல எல்லாமே உள்ளதும் உலகத்தில் உள்ளதையும் அதுல கொண்ட போட முடியும் அப்படியெல்லாம் உலகம் கண்டுபிடிச்சிருக்கு உங்களுடைய களத்தில் மந்த்லி டெலிபோன் பில் வித் கம்மிங் கால் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி எடுக்கலும் போல நான் உங்களோட களத்துல உங்களோட ஒவ்வொரு செகண்ட்ஸையும் தொங்க கூட போகிறேன் நீங்க செஞ்ச சாதனையை நீங்க படிங்க என்று அல்லா தால சொல்ல போகிறான் அந்த நேரத்தில் யாருமே தப்பிக்கொள்ள முடியாது அதனால அஞ்சு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒில இருக்கிறோம் ரெண்ட முன்னோக்குறோம் என்னது ஒன்றுல கருத்திருக்கிறோம் கடந்த ரெண்டு ஆலமுல் அர்வா ரூ ஆலம் ஆலமுல் அர்ஹாம் தாயுடைய வைத்தரை எதிர்நோக்கக்கூடிய ரெண்டு ஆலமுல் பர்சக் கபூருடைய வாழ்க்கை இடையில ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் தரப்பட்டிருக்குது ஆயிஷா நாயகி ஒரு பக்கத்துல அப்படி கைய போட்டு பார்த்தாங்க நபி அவர்களை காண இல்ல வெளியே வந்து அப்படி எத்தி பார்த்தாங்க நவியங்க ஜென்மத்துல இருந்து வந்து இரவு நேரத்துல மைய வாடிக்கு போய் ஞாபகப்படுத்திட்டு திரும்பி வாராங்க அழிரதிகளான அவர்கள் ஓ குமயில் எப்படி இருந்தா உன் இன்னைக்கு அடைக்கிட்டாங்களே நீ மன்னரைக்குள்ள வந்துட்டியே எவ்வளவு அழகாக உடுத்திருந்தா உட உடுப்பெல்லாம் எங்க போச்சு உட மேச்சு உன்னை மண்ணில குழந்து வச்சிட்டாங்களே உன கண்கள் சுருமா போடப்பட்டது உன்னை மேனி நறுமணம் யாருமே டார்ச் லைட்டும் வெளிச்சம் இல்லை நீ கொழந்தாமல் தான் உனக்கு வெளிச்சமாக இருக்கும் நீ செய்த நீ செய்த நலம் நீ பேசிய நல்ல வார்த்தை இதுதான் உனக்கு புரோஷனமாக இருக்கும் என்பதை சொன்னாங்க அதனால நாங்க நீங்க எல்லாரும் ஒரு தூக்கப்பட போகிறோம் இந்த இந்த என்னுடைய இந்த செய்திய மறக்காதீங்க தாய்மார்களே புள்ள பிறந்த உடனே என்ன செய்யறோம் அதான் சொல்றோம் இக்காமத்து சொல்றோம் அப்படிதானே எல்லா பிள்ளையுடைய காதல ஹதரத்து கிட்ட கொண்டு போய் அசானும் சொல்றோம் இக்காமத்து சொல்றோம் ஆனா ஜனாசா தொல்லக்கூடிய நேரத்துல அசானும் இல்ல இக்காமத்தும் இல்ல எங்கேயும் ஜனாசாக்கு அசானே காமத்திக்கிறத பாத்துக்கிறீங்களா உலகத்துல எங்கேயுமே அசானும் இல்ல ஜனாதா தொழுவிக்கிறதுக்காக அசானும் எகாமத்தும் சொல்லப்பட்டு முடிந்து விட்டது ஆயத்தம் அந்த கட்டத்துக்கு தான் அதனால யாரும் யாருடைய பேரை சொல்லி தப்ப முடியாது என்ன மாப்பா இவரு என்ன மகள்மா து பிந்து முகம்மத் இதை செய்தாலும் நான் இப்படிதான் செய்வேன் இந்த கபருக்கு போனால் ஃபாத்திமாவுக்கும் அஹம்மதுடைய மகள் என்றத்தினால சலுகை இல்லை இதனால் தான் அபு தாலிபுக்கு அல்லா தாலா சொன்னான் இந்த பாரதிய நபியே இவர் உங்களை ஏற்றுக்கொள்ள இல்லை உங்களுக்காக கஷ்டப்பட்டாரே ஆனால் கபரில் மஷ்சரில் கியாமத்தில் இந்த உறவு எந்த புரோஷனத்தையும் தராது இவருக்கு நரக வேறு நடந்தாராகும் ஒவ்வொருவரும் எமக்காக தேடிக்கொள்ளணும் நாங்க தேடுற நல்லமல்கள் இதுதான் எங்களுக்கு பூரோஷனமாக இருக்கும் தாய்மார்களை இறுதியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் அது என்னன்னா உங்களோட வீடுகளில் தாலையும் வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க வீட்டு தாலேயும் தாய்மார்கள் ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய வீடுகள்ல ரியாது முன்தகப் ஹதீஸ் ஹதீஸ் நபி அவர்களுடைய இரண்டாயிரம் ஹதீஸ்கள் சாதனை இதுதான் சாதனை முடியும்னா இந்த ஊர் பெண்மணிகள் எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க செய்ய முடியும் உங்களுடைய கால்ல உள்ள ஒரு பெண்மணிக்கு சென்ற வருடம் நாங்க அனுப்பி வச்சோம் சவுதிக்கு அவங்களுக்கு மூணு கன்ட்ரிஸ்ல உள்ள பெண்மணிகளுக்கு ரிவார்டு கொடுத்தாங்க அதுல கால்ல உள்ள முக்தார் ஹஜார் அவர்களுடைய மனைவிக்கும் கொடுத்தாங்க சவுதியில் இருந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறோம் அதுக்கு பேர் ஹை அதுல் குர்ஹான் என்று சொல்கிறது ஆலிம்கள் ஹாபிஸ்கள் குர்ஆன் உடைய முன்னேற்றத்துக்கு முயற்சிறாங்க ஒரு தகவல் அனுப்பினாங்க இந்த நாட்டில் இலங்கையில் குர்ஹானுக்கு அதிகம் சேவை செஞ்ச பெண் யார் அவங்களை அனுப்புவீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் உம்ராக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணினாங்க அங்கே ஒரு ரிவார்டும் கொடுத்து ஒண்பண்ணி கண்ணியப்படுத்தி அனுப்பி வச்சாங்க இதுதான் கண்ணியமாக இருக்கும் சென்ற மூணு மாதத்துக்கு முதல் நான் சித்தால இருந்தேன் அவ லாகூர்ல ஒரு வறிய கஷ்டமான குடும்பத்துல ஒரு பிள்ளை உண்டு அதுல வயசு கேட்ட ஆச்சரியப்படுவீங்க ஒரு பிள்ளைக்கு வயது அஞ்சு இன்னொரு பிள்ளைக்கு வயது 6 அஞ்சு வயது புள்ள ஆறு வயது புள்ள ஒரு புள்ள பத்து மாசத்துல இன்னொரு புள்ள அஞ்சு மாதத்துல இந்த புறா குரானையும் மரணம் செஞ்சிருச்சு அல்லாக்கு வரும் அல்லா எங்களுக்கும் நசிவாக்கட்டும் எங்கட குழந்தைகளுக்கும் நசிவாக்கட்டும் நான் இதை பார்க்க இல்ல என்னுடைய மனைவி என்னுடைய மகளும் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளையோட நாங்க மதீனாக்கு டிராவல் பண்ணினோம் அந்த பிள்ளைகளோட இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் பாடமாக்கி சொன்னார் மரணம் செய்து விட்டது மெமரை இந்தி பாட்டையும் துருக்கி பாட்டையும் பாடமா கேளுக்க முடியும் வீட்டை சொர்க்கமாக ஆக்கு அல்லாஹுடைய நபி சொல்கிறாங்க இதற்கும் உங்களுடைய சொர்க்கத்தின் பூஞ்சோலை வழியாக சென்றால் அல்லாவை நீங்க நல்ல மேஞ்சுக்கோங்க பூஞ்சோலி துணியால இருக்குதா சொன்னாங்க அல்லாஹுடைய திக்கர் செய்யக்கூடிய அல்லாஹுடைய ஞாபகம் பண்ணக்கூடிய நல்லது பேசப்படக்கூடிய இதுதான் அந்த மஞ்சள் சென்று அல்லாஹ் நான் மிக குறையுள்ளவன் தவறுள்ளவன் எனக்கு நீங்க அதிகமாக துவாசிய பேச்சு மட்டை கொண்டும் மனிதன் எதையும் அடைய முடியாத மேலான சகோதரர்களே வரணும் பேசக்கூடிய எனக்கும் வாழ்க்கையில வரணும் உங்களுக்கும் வாழ்க்கையில வரணும் அல்லா பேசக்கூடிய அனைத்தும் முதலாவது ஏந்த காது தான் கேட்குகிறது ஏந்த உள்ளம் தான் தொடுகிறது இரண்டாவது தான் உங்களுக்கு வருகிறது அதனால நான் சொன்ன ஏராளமான விஷயங்கள் அதில் ஒன்றெண்டாலும் எடுத்து அமல் சேர்க்கிறதுக்கு தாய்மார்கள் உறுதி இறுதியாக ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு சொல்றேன் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குல்வல்லாத் பிறகு பிறகு பிறகு பிறகு ஏராளமானும் பிரிகோஷன் இதுலதான் வேற ஒன்றும் தேவையில்லை நம்பிக்கையோடு செய்ய உங்களுக்கு நம்பிக்கைக்கும் அதோட ஆயத்தூள் குறிச்சியையும் ஓதுங்க இரவையில பாதுகாப்பு நடந்துச்சு மூணாவது நாள் வரும் திரும்பி வரும் திரும்பி வரும் அதே மாதிரி வந்து உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி தாரேன் அதை நீ செஞ்சு வந்தா உன்னை வீட்டுள்ளுக்கு எனக்கு வரையலாது அபு குரையறது எல்லாம் கேட்டாங்க இது இங்கிலீஷ் வால்யூம்ல நீங்க தேர்ட் வால்யூம்ல இத நீங்க படிக்க முடியும் காத்துடைய பாடத்துல இந்த அதிச பதிவு செஞ்சிருக்கிறாங்க அபு குரேரா சொல்றாங்க அந்த வந்த செய்தான் சொல்லிச்சு நீங்க ஒரு குறாண்ட ஓதினா எனக்கு வரையலானது என்ன ஆயத்து கேட்டா ஆயத்துள் குர்சி நபிவங்கள்கிட்ட போய் சொன்ன நபி என்ன சொன்னாங்க தெரியுமா வந்தவன் ஷெய்தான் பச்சை பொய்யன் ஆனா சொன்னது உண்மை لكن اللهم أعوذوا ما الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشوه عنده إلا بإذنه يا لما بين أيديه وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسيه كرسي السماوات والأرض ولا يعوذ حبدهما وهو العلي العظيم أرنم سمون بوخ الله أرنم سمون நம்பிக்கையோடு ஓதுவோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபியவர்கள் ஓத சொல்ல நபியவர்களுக்கு சூனியம் செஞ்ச நேரத்திலையும் நபியவர்களுக்கு அல்லா இந்த அவ்விதத்தையும் இந்த ரெண்டு சூறாக்களை இறக்கி வச்சுதான் சூனியத்துக்கு முடிவடைக்க செய்தார் இன்னைக்கு தாய்மார்கள உள்ளத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வருகிறது அதிலிருந்து பாதுகாக்க இதை செய்து வருவோம் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூசிவாரா அல்ல எல்லாரும் எங்களுடைய முகம்மது முஸ்தபாஹு அவர்கள் மீது செலவாகும்